بسم بسم الله الله الرحمن الرحمن الرحيم الرحيم الحمد لله رب العالمين والسلام على أشرف المرسلين سيدنا محمد وآله وصحبه بسم الله ربي لي ويسر لي ويسر இஸ்மிர் من அஹ் ரிலமீன் قولي அலா والسلام عليك يا سيدي يا رسول الله خذ وسلم الدين عبد رضي الله عنه إني پر ஸ்லாம் வசல நபி ரயின் தாய்மாரே அஹ் சுல தனது அடியார்கள் நல்லவர்களாக நற்குணமிக்கவர்களாக பண்புகள் நிறைய பெற்றவர்களாக பக்குவமான தன்மைகளை கொண்டவர்களாக பாவங்களும் குற்றங்களும் அற்றவர்களாக குறைபாடுகளும் இல்லாதவர்களாக நிறைவான தன்மைகள் பலவற்றை நிறைவாக பெற்றவர்களாக நல்லமல்கள் நிறைய செய்பவர்களாக நற்காரியங்களை புரிபவர்களாக நற்பணிகளை ஆற்றுபவர்களாக இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் வாரி வழங்குகிற வல்லன்மை மிக்கவர்களாக பிறர் துன்பங்களை தனது துன்பமாக கொண்டு பிறர் நலனை தனது நலனா கொண்டு உதவுகிற பண்பு மிக்கவர்களாக இப்படி எல்லா வகையிலும் சிறப்புற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் இறைவனுடைய இந்த விருப்பம் ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வந்தால் ஒரு தாயும் தந்தையும் தன் மகன் தன் மகள் தனது பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது மாதிரி எல்லா பெற்றோர்களும் தன் பிள்ளைகள் நற்பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நற்குணம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நல்ல பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நற்செயல்கள் புரிபவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நல்ல அறிவாளிகளாக திகழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நன்மக்களாக திகழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பல வகை சிறப்புகளை கொண்ட சான்றாண்மை மிக்கவர்களாக விளங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பெரியோர்களும் பெருமக்களும் பாராட்டுபவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஒரு வார்த்தையில் சொன்னால் அவர்கள் சாலிகின்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் எப்படி பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஆசை இது போன்ற விருப்பங்கள் இருக்கின்றனவோ இந்த விருப்பங்களிலிருந்து இன்னும் எத்தனையோ மடங்கு உயர்ந்த இதைவிடவும் எத்தனையோ மடங்கு சிறந்த இதைவிடவும் எத்தனையோ மடங்கி மிக மிக உயர்ந்த விருப்பம் தன் அடியார்களாகிய மூமின்களை குறித்து அல்லாஹவுக்கு இருக்கிறது தன் அடியார்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் இறைவன் தன் அடியார்கள் நற்பண்பு மிக்கவர்களாக திகழ வேண்டும் என்று விரும்புகிறான் அல்லாஹ் தன் அடியார்கள் பொறுமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் இறைவன் தன் அடியார்கள் நற்செயர்கள் புரிபவர்களாக நல்ல அமல்கள் செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான் இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் வாரி வழங்குகிற வல்லன்மை மிக்கவர்களாக அவர்கள் திகழ வேண்டும் என்று விரும்புகிறான் கஷ்டப்பட்டவர்களுக்கும் துன்பமுற்றவர்களுக்கும் துயரமுற்றவர்களுக்கும் அந்த துயரையும் துயர துண துயரத்தையும் துன்பத்தையும் துடைப்பொருளாக திகழ வேண்டும் என்று விரும்புகிறான் அப்படியெல்லாம் விரும்புகிற இறைவன் எப்படி பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்களுக்கு இருக்கிற கரிசனத்தை பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்களுக்கு இருக்கிற பற்றை பாசத்தை விட நிகர் காட்ட முடியாத அன்பும் பற்றும் பாசமும் இரக்கமும் எல்லாம் அல்ல இறைவனுக்கு தன் அடியார்கள் மீது இருக்கிறது அப்படி இருக்கிற இறைவன் அத்தகைய பண்பு மிக்கவன் என்பதை குறித்து நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் தன் அருமை சகாபிகளுக்கிடையில் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிற பொழுது ஒரு தாய்ப்பறவை அவர்களை சுட்டி வற்றமிட்டு வருகிறது பெருமானார் செல்லல்லாஹு அலகிவ செல்லம் அவர்கள் தன் சுற்றி அமர்ந்திருக்கிற சகாபிகளிடத்திலே இந்த தாய் பறவையின் குஞ்சு பறவையை யாராவது பிடித்து வைத்திருக்கிறீர்களா என்று கேட்க ஒரு சஹாபி ஆமாம் நான் தான் பிடித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்ல அதை விட்டுவிடுங்கள் அதை தேடி இந்த தாய்ப்பறவை ஆளாய் பறக்கிறது என்ற கருத்தை கூறி அதை விட்டு சொல்லிவிட்டு இந்த தாய்ப்பறவை தன் குஞ்சின் மீது எத்தனை பறிவை பாசத்தை அன்பை வைத்திருக்கிறதோ அதை விட தன் அடியார்களின் மீது அல்லாஹுக்கு அத்தனை பெரிய அன்பும் பற்றும் பாசமும் இரக்கமும் இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட பற்றை பாசத்தை தன் அடியார்கள் மீது இறைவன் வைத்திருக்கிறான் அப்படி வைத்திருக்கிற இறைவன் தன் அடியார்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அதை குருகானின் பல்வேறு வசனங்களில் அல்லாகு தெளிவுபடுத்தி காட்டுவான் என்னல்லா ஹயூஹிபு சாபிரீன் பொறுமை மிக்கவர்களை இறைவன் விரும்புகிறான் என்று தன் அடியார்களுக்கு இருக்க பொறுமையை வலியுறுத்தும் விதமாக தன் அடியார்கள் பொறுமை மிக்கவர்களாக திகழ வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இது போன்ற பல வசனங்களை குர்ஆன் ஷெரீஃபில் இறைவன் சொல்லி காட்டுவான் அதுபோல் எல்லாம் அல்ல இறைவனாகிய மீது முழுமையாக தவக்கல் வைத்து நமக்கு உரியதை அவன் செய்வான் நம் நலனை அவன் பார்த்து கொள்வான் நமக்கு தேவையானவற்றை அவன் அருளுவான் என்பதை பற்றிய உயர்ந்த எண்ணத்தோடு தவக்கல் உள்ளவர்களாக தன் அடியார்கள் இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டும் விதமாக மாத்திரமல்ல தெளிவுபடுத்தி காட்டும் விதமாக எல்லாமல்ல அல்லா இன்னல்லாக யூஹிபுல் முத்தவக்கிலி இத்தகைய தபக்கில் உள்ளவர்களை இறைவன் விரும்புகிறான் என்று ஒரு வசனத்தில் குறித்து காட்டுவான் அது தன் அடியார்கள் முத்தக்கின்களாக இருக்க வேண்டும் தக்குவா நிரம்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அத்தகைய தக்குவாவும் அந்த தக்குவாவின் குணப்பண்புகளும் கொண்ட தன் அடியார்களை பார்க்க இறைவன் விரும்புகிறான் அதை குறித்து காட்டும் விதமாக யுஹிபுல் முத்தக்கீன் அல்லாஹு முத்தக்கீன்களை விரும்புவதாக அத்தகைய குணப்பண்பு உள்ளவர்களை அவன் விரும்புகிற செய்தியை இந்த வசனத்தின் வழியே அவன் குறித்து காட்டுவான் பிறருக்கு உபகாரம் செய்கிற குணம் பிறரை ஆதரிக்கிற குணம் பிறருடைய துன்பம் துடைக்கிற குணம் இந்த குணம் கொண்டவர்களை இறைவன் விரும்புவான் என்பதை குறித்து காட்ட இன்னல்தான் யூஹிபுல் மொஹசீனின் இத்தகைய குணப்பண்பு உள்ள பிறருக்கு உதவுகிற பிறருக்கு உதவிகரமாக இருக்கிற பிறக்கு பிறருக்கு உபகாரமாக துணைபுரிகிறவர்களை இறைவன் நேசிக்கிற தகவலை அதில் குறித்து காட்டுவான் அது மாத்திரமல்ல உள தூய்மையும் உடல் தூய்மையும் இருக்கும் இட தூய்மையும் இஸ்லாத்தில் பெருமளவு வலியுறுத்தப்பட்ட விஷயங்கள் இந்த தூய்மையை இறைவன் விரும்புகிறான் தூய்மை மிக்கவர்களாக தன் அடியாறுகள் திகழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான் அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தும் சான்றாக இறைவன் குர்ஆன் ஷெரீஃபில் இன்னல்லா ஹுஹிபுல் முத்தஹிரீன் என்று சொல்லி அத்தகைய பெண்புள்ள அடியாறுகளை இறைவன் நேசிக்கிற கருத்தை கூறி காட்டுவான் பிறருக்கு உதவுகிற பிறருக்கு தானம் கொடுத்து பிறரை சங்கிப்படுத்துகிற பிறருக்குடைய துன்பம் துடைத்து உதவுகிற இந்த பண்பை விளக்கி காட்ட யுஹிபுல் முத்தசத் என்று இன்னொரு வசனத்தில் குறித்து காட்டுவான் எதிலும் உண்மை பேண வேண்டும் எதிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்த உண்மைக்கு புறம்பான நடைமுறைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது தன்னடியார்களிடத்தில் தன் அடியார்கள் சத்தியவான்களாக திகழ வேண்டும் என்பதை காட்ட அதுவே தன் விருப்பம் என்பதை தெளிவுபடுத்த அல்லாஹுர்ஆனில் என்னல்லாஹு ஹைபு சாதிக்கீன் சத்தியவான்களை உண்மை பேசுபவர்களை உண்மையாக நடந்து கொள்பவர்களை இறைவன் விரும்புகிறான் என்ற கருத்தை ஒரு வசனத்தில் குறிப்பான் மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த நல்ல பண்புகளும் இந்த நல்ல குணங்களும் இந்த நல்ல செயல்பாடுகளும் யாரிடத்தில் அமைந்திருக்கிறதோ அவர்கள் சாலிஹீன்கள் அந்த சாலிஹீன்களை இறைவன் விரும்புவான் என்ற கருத்தை இன்னல் தாஹிப்பு சாலிஹீன் என்பதை குறித்து அல்லாஹு சொல்லி காட்டுவான் எனவே அல்லாஹு தாலா தன் அடியார்கள் சாலிஹீன்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் தன் அடியார்கள் சாதிகீன்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் தன் அடியார்கள் முத்தசத்தியக்கீன்களாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான் தன் அடியார்கள் மஹசீனீன்களாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான் தன் அடியார்கள் முஹலீசீன்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாக விரும்புகிறான் தன் அடியார்கள் முத்தக்கீன்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாக விரும்புகிறான் தன் அடியார்கள் முத்தவக்கீலின்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாக விரும்புகிறான் தன் அடியார்கள் பொறுமையாளர்களாக சுவாபிரியன்களாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான் இதுவெல்லாம் இறைவனுடைய மகத்தான விருப்பங்களை மாத்திரம் காட்டும் செய்திகள் அல்ல மாறாக இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இறைவனுடைய ஆணையையும் காட்டுகிற செய்திகளாக இவைகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இவடி இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இறைவன் இப்படியெல்லாம் இதனடியார்கள் திகழ வேண்டும் என்று விரும்புகிற இறைவன் மனிதன் அவன் குற்றமிழைக்காதவன் அல்ல அவன் பிழைகள் செய்யாதவன் அல்ல அவன் தவறுகள் புரியாதவன் அல்ல அவன் தகாத காரியங்களை செய்யாதவன் அல்ல செய்ய முடியாதவன் அல்ல தவறுக்கும் பிழைகளுக்கும் குற்றங்களுக்கும் உரிய இடமாக இந்த உலகம் இருக்கிற பொழுது அவன் குற்றம் புரிபவனாக குறைகள் செய்பவனாக தவறுகள் புரிபவனாக தகாத நிலையில் நடப்பவனாக அடியான் இருக்கிறான் இருப்பான் என்பதை அல்லாஹு மிக அறிந்திருக்கிற நிலையில் அத்தகைய அடியார்களிடத்தில் அப்படி ஏதேனும் தவறு வந்து விட்டால் குற்றம் வந்து விட்டால் பிழைகள் வந்துவிட்டால் அடியார்கள் தகாத காரியங்களை செய்துவிட்டால் அந்த தகாத காரியங்கள் செய்கிற காரியங்களாக மாத்திரமல்ல தகாத விஷயங்களை கூடாத விஷயங்களை சிந்திப்பதும் குற்றம் கூடாத விஷயங்களை எண்ணுவதும் குற்றம் ஆகாத விஷயங்களை பார்ப்பதும் குற்றம் ஆகாத விஷயங்களை கேட்பதும் குற்றம் எனவே இப்படி ஆகாத விஷயங்களை பார்ப்பது கேட்பது சிந்திப்பது எண்ணுவது பேசுவது எல்லாம் குற்றம் என்று அப்படிப்பட்ட குற்றம் புரிபவர்களாக தன் அடியார்கள் இருக்கக்கூடும் என்பதை அறிந்தும் உணர்ந்தும் இருக்கிற இறைவன் அப்படி குற்றம் புரிகிற அடியார்கள் அந்த குற்றத்திலிருந்து மீண்டு வந்து தன்னிடத்தில் தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று விரும்புகிறான் அப்படி பாவ மன்னிப்பு தேடுபவர்களை இறைவன் விரும்புகிறான் என்பதை இன்னல்லாக யூஹிப்பு தவாபீன் அப்படி தௌபா செய்யக்கூடியவர்களை தான் செய்த குற்றங்களுக்காக பச்சதாபப்பட்டு தான் செய்த பாவத்திற்காக வருந்தி அழுது தான் செய்த பிளைகளுக்கும் குற்றங்களுக்குமாக தவறை உணர்ந்து அதை திருத்தி கொள்ளும் வன்மையோடும் திருத்தி கொள்ளும் உள்ள திண்மையோடும் அந்த பாவத்தில் விடுப்பட்டு விடுபட்டு நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்ற தைரியத்தோடும் திடத்தோடும் அல்லாஹவிடத்தில் மன்னிப்பு கேட்ட தௌபாசேகரவர்களை இறைவன் விரும்புகிறான் எனவே பாவங்களுக்கு உரிய இடம் என்று ஆக்கப்பட்டுவிட்ட இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பாவங்களை விட்டும் தவிர்த்திருக்க முடியாது பாவங்களிலிருந்து விலகி இருக்க முடியாது பாவங்களை விட்டும் தன்னை மீட்டெடுத்து கொண்டு உலகத்தில் வாழ்வது சிரமமான விஷயம் என்பது அல்லாக மிக அறிந்த ஒன்று இருந்தாலும் அல்லாக என்ன விரும்புகிறான் அப்படியே உன்னிடத்தில் ஒரு பாவம் நின்று அடந்து விட்டால் அப்படியே ஒரு குற்றம் குறை உன்னிடத்தில் நிகழ்ந்து விட்டால் அப்படியே ஒரு தவறு உன்னிடத்தில் நடந்து உடனடியாக நீ அந்த குற்றத்திலிருந்து விடுபடுகிற விதமாக இறைவனாக எண்ணிற்கிற என்னிடத்தில் நீ உன் குற்றத்திற்காக பரிதாபப்பட்டு பச்சதாபப்பட்டு வருந்தி என்னிடத்தில் நீ பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான் அப்படி நீ பாவ மன்னிப்பு கேட்டால் அந்த பாவத்தை மன்னிக்கத்தான் தயாராக இருப்பதாக அல்லாஹு சுபகான ஹுவத்தாலா சொல்கிறான் தன்னை குறித்து குர்ஆன் ஷெரீஃபில் பல இடங்களில் தன்னை கஃபூர் என்று அல்லாக குறிக்கிறான் தன்னை கஃபார் என்று அல்லாக குறிக்கிறான் தன்னை அஃவுன் என்று அல்லாக குறிக்கிறான் பாவங்களை மன்னிப்பவனாக பாவிகளை மன்னிப்பவனாக அதிலும் அதிக அளவிலும் பெரும் அளவிலும் மன்னிக்கக் கூடிகிற மன்னிக்கக்கூடிய பண்புகள் கொண்டவனாக இறைவனாகிய தான் இருப்பதை குறித்து அல்லாஹு தாலா குர்ஆன் ஷெரீஃபின் பல இடங்களில் பல வசனங்களில் இதை குறித்த தகவல்களை நம்மோடு பரிமாறியிருக்கிறான் எனவே அப்படிப்பட்ட அல்லாஹ் குர்ஆன் ஷெரீஃபில் பாவம் செய்துவிட்ட அடியான் குற்றம் செய்துவிட்ட அடியான் தவறுகளை இழைத்துவிட்ட அடியான் பிழைகளை புரிந்துவிட்ட அடியான் அந்த பிழைகள் எப்பொழுது நடந்துவிட்டதோ அந்த குற்றங்கள் எப்பொழுது நிகழ்ந்து விட்டனவோ அந்த தவறுகள் எப்பொழுது புரியப்பட்டு விட்டதோ அந்த நிலையிலேயே அதற்காக வருந்தி இறைவா நான் செய்தவற்றை நீ மன்னிப்பாயாக நான் கூறிய தவறுகளை நீ பொறுத்து கொள்வாயாக நான் எண்ணிய குற்றங்களை நீ மன்னித்து அருள் புரிவாயாக என் செவிப்புரலால் கேட்டு நான் இழைத்த தவ தவறுகளையும் பாவங்களையும் நீ மன்னித்து எனக்கு துணை புரிவாயாக என்று தன் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பவனாக தன் அடியான் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான் அந்த மன்னிப்பை வலியுறுத்துகிற அது இஸ்துஃபாரை வலியுறுத்துகிற தௌபாவை வலியுறுத்துகிற எண்ணற்ற திருவசனங்கள் குர்ஆன் முழுவதும்மாக நிரம்பி கிடக்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் ஒசாரி ஓ இலா மஹஃபிரத்தின் மப்பிக்கும் உங்களுடைய ரப்பிடமிருந்து நீங்கள் அடையப்பெற வேண்டிய நீங்கள் புரிந்த குற்றங்களுக்காக நீங்கள் செய்த தவறுகளுக்காக நீங்கள் இழைத்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் பெற வேண்டிய மன்னிப்புக்கு நீங்கள் அமைதியாக வரக்கூடாது ஒசாரி ஓ விரைந்து வாருங்கள் இறைவனுடைய மன்னிப்பை பெறுவதற்கு விரைந்து வாருங்கள் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்க விரைந்து வாருங்கள் அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு கோரிக்கைக்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹு தாலா குர் ஆன் ஷெரீஃபின் பல இடங்களில் இந்த கு மன்னிப்பு தேட வேண்டும் என்ற செய்தியை சொல்லுகிற கட்டங்களில் ஒரு இடத்தில் அந்த மன்னிப்பை நோக்கி நீங்கள் விரைந்து வர வேண்டும் என்று அல்லாக சொல்லி காட்டுகிறான் அப்படி மன்னிப்பை நோக்கி விரைந்து வர வேண்டும் என்று வலியுறுத்துகிற செய்தியோடு மாத்திரமல்ல இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாக சொல்வான் இஸ்தகஃபிரூ ரப்பக்கும் இன்னகுனகாரா உங்கள் ரப்பாகிய என்னிடத்தில் நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு கேளுங்கள் ரப்பாகிய நான் அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்ற கருத்தை இந்த வசனத்தின் வழியே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு சொல்லும் விதத்தில் நமக்கு எந்த ஒரு தகவலை அல்லாஹு சொல்லுகிற பொழுதுபிக் உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் ஒலில் முல் முநாத் மோமினான ஆண் பெண்களுக்காகவும் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு சொல்கிறான் அது மாத்திரமல்ல சுருல்லாஹ் என்று தொடங்குகிற சின்னஞ்சரிய சூராவின் முடிவில் பெருமானார் சல்லல்லாஹூ அலேஹிவசெல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் இந்த வசனத்தின் இறுதியில் நீங்கள் அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹு சொல்லுகிறான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வல்லம் அவர்களுக்கே இப்படிப்பட்ட செய்திகளையும் இப்படிப்பட்ட ஆணைகளையும் பிறப்பித்து பாவங்களில் தேடுங்கள் என்ற செய்தியை சொல்லி அவர்களுக்கு உணர்த்துகிற விதத்தில் இந்த சமூகத்திற்கு இறைவன் உணர்த்துகிறான் இந்த உம்மத்துகளுக்கு இறைவன் உணர்த்துகிறான் ரப்ப நகுலி ஒலிவாலி தையின் ஹெசாப் இறைவா என் பாவங்களை மன்னித்து என் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து மூமிவர்களின் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று கருத்து சொல்லுகிற இந்த வசனம் குர்ஆானின் அறியப்பட்ட மற்றும் ஒரு வசனம் இன்னும் ஒன்றில் அல்லாகு சொல்லுவான் வலவ் அன்னகும் தாக பாவங்களை தவறுகளை பிழைகளை அருவருக்கத்தக்க குற்றங்களை செய்தவர்கள் அதன் மூலம் தங்களுக்கு தாங்களே தீங்கி விளைவித்துக் கொண்டவர்கள் இறைவனுடைய தியானத்தில் மூழ்கி தங்கள் பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிற பொழுது அல்லாகுவை வேறு யார் அவர்கள் பாவங்களை மன்னிக்க முடியும் என்ற விதத்தில் இந்த வசனத்தில் அல்லாஹ் குறித்து காட்டுவான் எனவே பாவங்கள் யார் புரிந்திருந்தாலும் சரி அந்த பாவங்களை நான் மன்னிக்க தயார் அந்த பாவங்கள் எத்தனை கொடிய பாவங்களாக இருந்தாலும் சரி அந்த பாவங்களை நான் பொறுத்து கொள்ள மன்னிக்க தயார் என்னிடத்தில் தன்னுடைய தவறுகளுக்காக பாவங்களாக வருந்தி மன்னிப்பு கேட்பவர்களுடைய குற்றங்களை தௌபாவை ஏற்றுக்கொள்ள நான் தயார் இந்த செய்தியை குர்ஆணுடைய வசனங்களின் வழியாக ஹதீச குதிசியின் வழியாக பெருமானார் செல்லல்லாக விலகி செல்லமுடிய திருவாக்களின் வழியாக இந்த செய்திகள் பெருமளவில் நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன குற்றமற்ற வாழ்க்கை உள்ளவர்களாக மனிதன் திகழ வேண்டும் என்று விரும்புகிற இறைவன் பாவமற்றவர்களாக ஒரு மும்மின் வாழ வேண்டும் என்று விரும்புகிற அல்லாஹ் தவறற்ற ஒரு வாழ்க்கை நிலையில் முஸ்லீம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற அல்லாஹ் அப்படி ஏதேனும் தவறு நடந்துவிட்டால் குற்றம் நடந்துவிட்டால் பாவம் நடந்துவிட்டால் அந்த பாவங்களுக்கு உடனடி பரிகாரமாக இஸ்துகுபாரும் உடனே நடக்க வேண்டும் என்று அல்லாக விரும்புகிறான் அந்த குற்றங்களுக்கு உடனடியாக தௌபா நடக்க வேண்டும் என்று அல்லாக விரும்புகிறான் எனவே இந்த தௌபாவும் இஸ்தகுபாரும் சேர்ந்து நடக்க வேண்டும் என்பதை விரும்பி இறைவன் அதையின் குறித்து நமக்கு ஆணைகளை பிறப்பிப்பதின் நோக்கம் என் அடியார்கள் பாவங்களை செய்துவிட்டாலும் அந்த பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்பதன் மூலம் என்னுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் பாவமற்ற அடியாறுகளாக இருக்க வேண்டும் திகழ வேண்டும் என்ற தனது மகத்தான விருப்பத்தின் எடுத்துக்காட்டுகளாகத்தான் இந்த செய்திகளை அல்லாஹ் நமக்கு அறிவித்துக் காட்டுகிறான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா ஆணை பிறப்பித்தது போல நபியை நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் உங்கள் இறைவனை புகழ்ந்து தஸ்பீகை செய்யுங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உங்களுக்காக இஸ்துகார தேடுங்கள் என்று அல்லாஹ் பெருமானார் சல்லாஹு வலேஹிவ செல்லம் அவர்களுக்கு சொல்லுவான் இந்த வசனம் இறங்கிய பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலேஹிவசல்லம் அவர்கள் தன்னுடைய நேரங்களில் பெரும்பகுதியில் அல்லாஹுடைய தஸ்பீகக்காக செலவழித்தார்கள் அவனை புகழ்ந்து துதிப்பதில் செலவழித்தார்கள் அவனிடத்தில் பிழை பொறுக்க தேடுவதில் செலவழித்தார்கள் தன் வஃபாத்திற்கான நேரம் நெருங்குகிற வரைக்கும் இந்த நிலைப்பாட்டில் நெபிகள் நாயகம் செல்லல்ல செல்லம் நீடித்து திளைத்திருந்தார்கள் என்று ஹதீஷின் அறிவிப்புகள் நமக்கு நிரூபித்து காட்டுகின்றன அப்படிப்பட்ட பெருமானார் செல்லல்லாக வலகிவ செல்லம் அவர்கள் தன்னுடைய அருள்மொழிகளில் ஒன்றில் சொல்லுகிற பொழுது அல் குர் ஆன் எதுல்லுக்கும் அலா தாக்கும் வ தவா குர்ஆன் உங்களிடத்தில் உள்ள நோயை பற்றியும் சொல்லுகிறது அந்த நோய்க்கான பரிகாரத்தை பற்றியும் குர்ஆன் சொல்லுகிறது என்று சொல்லிவிட்டு குர்ஆன் சொல்லுகிற உங்களுடைய நோய் எது என்பதை பற்றியும் குர்ஆன் சொல்லும் அந்த நோய்க்கான நிவாரணம் எது என்பதை பற்றியும் பெருமானார் செல்லல்லே செல்லும் குறிக்கிற பொழுது அம்மா தாவுக்கும் ஃபல் துணூபு உங்களுடைய நோய் என்பது நீங்கள் புரியும் பாவங்கள் அம்மா தாவாவுக்கும் அந்த நோய்க்கான சிகிச்சை பரிகாரம் என்பது ஃபல் இஸ்துகஃபார் நீங்கள் செய்யும் கேடுகிற பாவ மன்னிப்புகள் இஸ்துகஃபாறுகள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலைகிவ செல்லம் தன்னுடைய அருள்மொழியில் ஒன்றில் நமக்கு அறியத் தன்னுடைய அடியார்களாகிய அல்லாஹுவினுடைய அடியார்கள் பாவமன்னிப்பு தேடுபொருளாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற குர்ஆன் வசனங்கள் நீங்களாக தன் அடியார்கள் அல்லாஹுவிடத்தில் சதாவும் பாவ மன்னிப்பு கேட்பொருளாக விளங்க வேண்டும் என்பதில் அழுத்தமான தகவல்களை அழுத்தமான அறிவுரைகளை அழுத்தமான போதனைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டு நமக்கு அதை வழங்குகிறார்கள் அண்டலம் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அது மாத்திரமல்ல பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் இன்னொரு அருள்மொழியில் குறித்து காட்டுவார்கள் தூபு இலல்லாஹ் என் அருமை சமுதாய மக்களே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்து உங்கள் குற்றங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் மீட்சி பெறுங்கள் என்று நமக்கு அறிவுரையும் ஆணையும் பிறப்பிக்கிறார்கள் பெருமான செல் அல்லாஹ் உலகுவ செல்லும் அவர்கள் இப்படி அறிவுரைகளையும் ஆணைகளையும் பிறப்பித்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இஸ்துகுபாறு தேடுங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்கள் பிழைகளை பொறுக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை வையுங்கள் என்றெல்லாம் பெருமானார் செல்லாலே செல்லும் நமக்கு அறிவுறுத்தி விட்டு அல்லாஹூத்தானா அவர்களுக்கு சொன்னதற்கு இணங்க பெருமானார் சொல்கிறார்கள் அல்லாஹுவிடத்தில் நாள் ஒன்றுக்கு நூறு முறை நான் செய்கிறேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் அலி செல்லம் அவர்கள் இதே இதை இன்னொரு வசனத்தில் இன்னொரு ஹதீசில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் சொல்கிறார்கள் இன்னி இலஹிமி நான் அல்லாஹவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவனாக இருந்து கொண்டிருக்கிறேன் அல்லாவிடத்தில் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன் இதை நான் நூறு முறை செய்கிறேன் நாள் ஒன்றுக்கு என்ற கருத்தை இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் தெளிவுபடுத்துவார்கள் இதே கருத்தை வேறு ஒரு ஹதீசில் பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் சொல்கிறார்கள் இந்த நூறு முறை என்பது எப்படி பகலில் ஒரு ஐம்பதும் இரவில் ஒரு ஐம்பதும் என்ற விகிதத்திலா அல்லது பகலில் நூறு அல்லது இரவில் நூறு என்ற முறையிலா என்பதை விளக்கி காட்டுகிற விதத்திற்கு வந்த பெருமானார் செல்லல் நாளை செல்லும் அவர்கள் அதை இன்னும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்கள் இன்ன்தில் இரவிலும் பகலிலுமாக நான் நூறு முறை நாள் ஒன்றுக்கு அல்லாகுவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று இன்னொரு ஹதீசில் பெருமானார் சல்லல்லா அலே செல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள் வேறொரு ஹதீசில் ஒவ்வொரு நாள் காலை பொழுதிலும் அல்லாஹவிடத்தில் நூறு முறை நான் இஸ்தகபாறு தேடுகிறேன் என்ற கருத்தை நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் சொல்கிறார்கள் இந்த ஹதீசுகளிலிருந்து பெறப்படுகிற செய்தி சில ஹதீசுகள் இரவிலும் பகலிலும் நூறு என்று மொத்தத்தில் காட்டினாலும் வேறு சில ஹதீசின் கருத்துக்கள் பகலில் நூறு இரவில் நூறு என்ற கருத்தை வெளிச்சம் காட்டும் ஆக மொத்தத்தில் பெருமானார் செல்லல்லாஹ் உலகி வசல்ல அவர்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஆணை பிறப்பித்ததை அடிப்படையாக வைத்து மாத்திரமல்ல இந்த ஆணைகள் பிறப்பிக்கப்படுவதற்கு முன்பே திரப்பிக்க என்ற இந்த ஆணை அல்லாஹ்விடமிருந்து பிறப்பிக்கப்படுவதற்கு முன்பே முஹமது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நாளொன்றுக்கு நூன்றூறு முறைகள் அல்லாகுவிடத்தில் பாபமன்னிப்பு கோருபவர்களாக இருந்தார்கள் என்பதை பல்வேறு ஹதீசுகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன இப்பொழுது நம் முன் இருக்கிற ஒரு கேள்வி அல்லாஹு குர்ஆனில் சொல்லுறா சொல்லுவான் அல்லாஹு தாலா பெருமானார் சல்லல்லாலே செல்லவர்களுடைய அவர்களுக்கு பாவங்கள் என்று எதுவும் இல்லை அவர்களுக்கு குற்றங்கள் என்று எதுவும் இல்லை அவர்கள் தவறு இழைப்பவர்கள் அல்ல அதற்குரிய அரபியில் சொல்லப்படுகிற வார்த்தை மாசூம் நபிகள் நாயகம் செல்ல செல்ல மாசூம் நம்முடைய மார்க்கத்தில் நமது சித்தாந்தம் நமது கொள்கை கோட்பாடு அதுதான் பெருமானார் செல்லல் நாளே செல்ல மாத்திரம் அல்ல உலகத்தில் வந்த எந்த நபியாக இருக்கட்டும் எந்த ரசூலாக இருக்கட்டும் அவர்களெல்லாம் மாசூங்கள் பாவம் செய்யாதவர்கள் பாவத்திலிருந்து முழுமையாக இறைவனால் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு பாவம் செய்ய வராது அவர்களுக்கு தவறு செய்ய வராது அவர்கள் பிழை செய்ய மாட்டார்கள் அப்படி ஒரு பாதுகாப்பான வளையத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் சொல்லால் அவர்களிடத்தில் தவறு நிகழாது செயலால் அவரிடத்தில் தவறு தவறு நிகழாது எண்ணத்தால் அவர்களிடமிருந்து பிழை நிகழாது இப்படி எந்த நிலையிலும் தவறும் பிழைகளும் பாவங்களும் குற்றங்களும் இல்லாத மஹமது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஏன் நாளொன்றுக்கு நூறு முறை அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்பது நம்முடைய நினைவிலும் சிந்தனையிலும் இருத்த வேண்டிய செய்தி மாத்திரமல்ல நம் முன் எழுந்து நிற்கிற கேள்வியும் கூட ஒவ்வொரு தொழுகைக்கு சலாம் கொடுத்து முடித்தவுடன் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அஸ்தஹருல்லாஹ் அல் அதீம் அஸ்தஹரு அஸ்தகுபில்லாஹல் அதீம் என்று மூன்று முறை முஹமது முஸ்தபா சல்லா அலை செல்லம் அல்லாஹ்விடத்தில் இஸ்தகபாறு தேடுவார்கள் என்று வேறு சில ஹதீசுகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டும் எனவே நூறு முறை என்று அவர்கள் குறித்ததில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அவர்கள் கேட்ட அது சுண்ணத்தான தொழுகையாக இருக்கலாம் முன் பின் சுன்னத்துகளாக இருக்கலாம் நஃபிலான தொழுகைகளாக இருக்கலாம் தஹஜ்ஜதாக இருக்கலாம் வித்தராக இருக்கலாம் இப்படி என்ன தொழுகையாகவும் இருக்கலாம் வரலாகவும் இருக்கலாம் எந்த தொழுகையாக இருந்தாலும் அந்த தொழுகைகளுக்கு பின்னால் சலாம் கொடுத்தவுடன் மூன்று முறை அல்லாஹுவிடத்தில் இஸ்துகபாரு தேடுவதை மகமது முஸ்தபா சல்லாஹலி செல்லம் தன் வழக்கத்தில் கொண்டிருந்தார்கள் நூறு முறை அவர்கள் இஸ்துகபார் தேடுவார்கள் என்பதில் இந்த மூன்று முறை தேடுவதை கணக்கிட்டு பார்த்தால் இதுவே நூறுக்கு மேல் வரும் இந்த இஸ்துகார் அந்த நூறில் கணக்கிற்கு வராது இதுவேறு அது வேறு எனவே பெருமானார் சல்லாஹு வலிவ செல்லம் அவர்கள் தன் தான் குற்றமற்றவராக பெருமானார் சல்லல்லா அலி சல்லம்லி அஹ் அல்லாஹுலா தக்கத்தமனதன் மிக்கவமாத்தர் நபியை நீங்கள் முன்பும் குற்றம் இழைத்தவர் அல்ல பின்பும் குற்றம் இழைத்தவர் அல்ல எந்த குற்றமும் இல்லாத நிலையில் பாவங்கள் இல்லாத நிலையில் இறைவன் உங்களுக்கு மகத்தான மன்னிப்பை வழங்கியிருக்கிறான் என்று அல்லாகவே அவர்களுக்கு இத்தகைய ஒரு வாக்கு கொடுத்த பிறகு பெருமானார் செல்லல்லி செல்லம் ஏன் அல்லாஹவிடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் பெருமானார் செல்லல்லானே செல்லம் ஏன் அல்லாகுவிடத்தில் இஸ்தகுபாறு தேட வேண்டும் இந்த கேள்வி நமக்கு மாத்திரம் எழுகிற கேள்வி அல்ல நாயகம் ரசோலுல்லாஹி செல்லல்லாஹு அலேஹிவ செல்லம் அவர்கள் இரவு நேரங்களில் நின்று வணங்கி அப்படி வணங்குகிற பொழுது நீண்ட நேரம் நிர்ப்பதால் அந்த தொழுகையில் அவர்கள் நீண்ட நேரம் நிற்பதால் அவர்கள் கால்கள் எல்லாம் வீங்கி சுறந்து அப்படி சுரப்பு வெளியிலே தெரியும் அளவுக்கு இருக்கிற நிலையில் ஒரு பொழுது அன்னை ஆயிஷா சித்தியக்காரதி அல்லாகு அன்ஹா பெருமான அரசல்லாக வலகிவ செல்லும் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் யார் அசோல் அல்லா அல்லாஹு தாலா பாவங்கள் அற்றவர்களாக பிழைகள் அற்றவர்களாக அல்லாஹு உங்களை அமைத்திருக்கிறான் இருந்தும் உங்களுடைய சகலவற்றையும் அவன் மன்னித்து கூட அல்லாஹ் சொல்கிறான் பாவமே இல்லாமல் உங்களுக்கு மன்னிப்பு என்று சொல்வது உங்களுடைய நிறத்தரத்தை உங்களுடைய நிலையை மென்மேலும் நான் உயர்த்தியிருக்கிறேன் என்ற பொருளில் அல்லாஹு சொல்லியிருக்க இத்தனை சிரமம் எடுத்து உங்களை நீங்களே சிரமப்படுத்தி உங்கள் கால்கள் வீங்கி சுரந்து போய் விடக்கூடிய அளவுக்கு நின்று நீங்கள் இபாதத்தை செய்ய வேண்டுமா என்பது போன்ற ஒரு கருத்தில் அன்னை ஆயிசா ரவியல்லாகும் அன்ஹா நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலகிவு செல்லும் இடத்தில் பணிவோடு ஒரு வினாவை எழுப்பிய பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹிவ செல்லம் அவர்கள் அந்த கேள்விக்கான பதிலை சொல்கிற பொழுது ஹல்லா அக்ன அபுதன் ஷக்கூரா இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக நான் திகழ வேண்டாமா அவன் நான் குற்றமற்றவனாக இருக்கிற பொழுது நான் பிழையற்றவராக இருக்கிற பொழுது நான் தவறற்றவராக இருக்கிற எனக்கு இத்தகைய மன்னிப்புகளை வழங்குவதாக சொல்லி என் தரத்தை என் நிலையை என் அந்தஸ்தை என் மகத்துவத்தை என் சிறப்பை என் உன்னதத்தை எத்தனை உயர்வாக அவன் ஆக்கி பொழுது அந்த அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியானாக இருந்து நான் அவனை வணங்கி வழிபட வேண்டாமா இதில் என் கால் சுரப்பை நான் எண்ணி பார்க்க வேண்டுமா என் கால் வீங்கி போய்விட்டதே என்று நான் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டுமா தேவையில்லை நான் அவனுக்கு அவன் புரிந்த பேரர்களுக்கு மிகப்பெரிய நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அன்னை ஆயிஷா பிராட்டியா ரவி அல்லாகு அவர்கள் அவர்களுக்கு அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹு வலேஹிவசல்லம் அவர்கள் தன் பதிலை சொல்லிக் காட்டுகிறார்கள் பெருமானார் செல்லல்லாஹு வலேஹிவசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் ஆணைக்கு இணங்கவும் அந்த ஆணை வருவதற்கு முன்பும் அல்லாஹுவிடத்தில் இத்தனை பெரிய அளவில் எதற்காக அவர்கள் குற்றமே நிலையில் குறைகளே நிலையில் பிழைகளே நிலையில் பாவங்களும் நிலையில் ஏன் இந்த மன்னிப்பு கேட்டுதலை நடத்த வேண்டும் ஏன் இந்த இஸ்தஹாரை கேட்க வேண்டும் என்ற இந்த வினாவுக்கு வேறொரு வகையில் பதில் சொல்வார்கள் மகானும் மாமேதையுமான மஹித்தீன் இபுன் அரபி அல் உந்துசி ரதி அல்லாஹு தாலாபவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைகிவசல்லம் அவர்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டது தனக்காக அல்ல தன்னுடைய சமுதாய மக்களுக்காக தன்னுடைய சமுதாய மக்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் தன்னுடைய சமுதாய மக்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் தன்னுடைய சமுதாய மக்களுடைய பிழைகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மகமது சல்லல்லா அலி செல்லம் அல்லாஹுவிடத்தில் இஸ்தகுபாறு தேடினார்கள் என்று தனது நிலையை நமக்கு ஆத்மார்த்தமாக விளக்கி சொல்வார்கள் மஹித்தின் இபுன் அரபி ரதி அல்லாஹு தாலா அன்பவர்கள் எனவே பெருமானார் செல்லல்லாக வலகிவு செல்லம் அவர்களுடைய இந்த இஸ்தஹ்பாருக்கு இதுதான் பொருள் என்பது மாத்திரமல்ல இன்னொரு வகையில் நாயகம் செல்லல்லாக வலகிவு செல்லம் அவர்களே சொல்வார்கள் என்னுடைய உபத்துக்கள் உங்களுடைய அமல்கள் எனக்கு எடுத்துக்காட்டப்படுகிற பொழுது அந்த அமல்களில் நன்மைகளை பார்த்த இறைவனுக்கு நான் நன்றி செலுத்தி அவனை புகழ்கிறேன் அந்த அமல்களுடைய பட்டியலில் பாவங்களை பார்க்கிற பொழுது என் உம்மத்துக்களுக்காக இஸ்தகுபர்த்துலுக்கும் நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேழுகிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஹிவசல்லம் அவர்கள் மற்றும் ஒரு ஹதீசில் சொல்லியிருக்கிற செய்தி மகான் மஹித்தீன் இபுன் அரபிர் அலி அல்லாஹுவனுடைய கருத்துக்கு வலுவை சேர்க்கிற செய்தியாக பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அந்த அளவிற்கு இந்த உம்மத்துக்களின் மீது நலனும் நல்ல கருத்தும் கொண்டு இந்த உம்மத்துக்களுக்காக உதவிய பெருமைக்குரிய மா மகன் அவர்கள் பெருமானார் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட நிலையில் குற்றமே அற்ற முகமது சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் பாவங்களெல்லாம் அற்ற முகமது சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் பிழைகள் அற்ற முகமது சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அவர்களே நாளொன்றுக்கு நூறு என்ற நிலையை தாண்டி அல்லாஹவிடத்தில் பாவம் அன்னிப்பும் தேடி இருக்கிற பொழுது அது அவர்கள் அவர்களுக்காக கேட்டதாகவே ஒரு கருத்து எடுத்துக்கொண்டாலும் கூட அதிலும் கூட நமக்கு ஆழ்ந்த அறிவுரையும் செய்தியும் நமக்கு இருக்கிறது அந்த செய்தி குற்றமற்ற நானே பிழைகள் நானே தவறுகள் அற்ற நானே அல்லாவிடத்தில் இஸ்தகுபார் தேடுகிற பொழுது என் அருமை சமுதாய மக்களே உம்மத்துக்களே தவறுகளும் பிழைகளும் நிகழ்கிற நீங்கள் அல்லாஹுவிடத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை முறை பாவ தேட கடமைப்பட்டவர்கள் இஸ்தகுபாறு தேட கடமைப்பட்டவர்கள் மன்னிப்பு கோர கடமைப்பட்டவர்கள் என்பதை நமக்கு உணர்த்தாமல் உணர்த்துகிறார்கள் அறிவுறுத்துகிற வகையில் அறிவுறுத்தி ஆணை பிறப்பிக்கிற வகையில் ஆணை பிறப்பித்து நமக்கு நினைவுட்டுகிறார்கள் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அது பெருமானா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய இந்த இஸ்தகுபார் செய்தியின் ஊடே இன்னொரு முக்கியமான தகவல் உண்டு குர்ஆன் ஷெரீஃபில் இந்த செய்தியை இஸ்தஹ்பார் என்ற வார்த்தையில் குறிப்பதும் உண்டு ஹதீஸ் ஷெரீஃபில் இந்த வார்த்தை இஸ்தகுபார் என்று குறிப்பதும் உண்டு இதே இன்னொரு வகையில் தௌபா என்று குறிப்பதும் உண்டு இஸ்தகுபார் என்பதை தௌபா என்ற பொருளிலும் தௌபா என்பதை இஸ்தகுபார் என்ற பொருளிலும் சொல்லப்படுவதும் உண்டு ஆனால் ஒரு வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்கிற மனிதன் செய்கிற மூமின் செய்கிற பாவங்கள் இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும் அதில் நம்முடைய ஷரியத்து சொல்லுகிற செய்தி அந்த பாவங்களில் கபீரத்து என்று ஒரு பிரிவு உண்டு சகைரத் என்று இன்னொரு பிரிவு உண்டு பெரிய பாவம் என்று கபீரத்துக்கு சொல்லப்படும் சிறிய பாவங்கள் என்பதை சகைரத்துக்கு சொல்லப்படும் எனவே பெரிய பாவம் என்று நிகழ்ந்து விட்டால் மிக பெரிய அல்லாகுவால் மன்னிக்கப்படக்கூடியதுதான் என்றாலும் கூட நபிகள் நாயகம் செல்லல்லாலே செல்லம் சொன்னது போல கொலை கொள்ளை விபச்சாரம் கல்கொடித்தல் போன்ற பெற்றோர்களுக்கு தீங்கிழைத்து துன்புறுத்துவது போன்ற இவைகளெல்லாம் பெரிய பாவங்களின் பட்டியலின் கீழ் வரும் இப்படி ஒரு பாவம் ஒரு மனிதனிடத்தில் ஒரு முமினிடத்தில் நடந்தால் அவர் வெறுமனே அஸ்தஹ்புல்லாஹல் அலீம் அல்லது வெறுமனே அஸ்தஹ்புல்லா என்று இஸ்தகுபாறு தேடினால் மாத்திரமே அந்த பெரிய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைத்து மாறாக அவர் தௌபா செய்ய வேண்டும் பெரிய பாவங்களுக்கான சரியான பரிகாரம் தௌபா செய்வதுதான் என்று மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது நமது ஷரியத் அதை வெளிப்படுத்தி காட்டுகிறது தௌபா என்பது எது தௌபாவுக்கான நிபந்தனைகளாக மூன்று விஷயங்கள் குறிக்கப்படும் தவுபாவுக்கான முதல் நிபந்தனை செய்துவிட்ட அந்த பாவத்தை நினைத்து அந்த பாவத்தை செய்த மூமின் மனப்பூர்வமாக வருந்தி வேதனைப்பட வேண்டும் இரண்டாவது நிலை அந்த பாவத்தை செய்ததை நினைத்து அல்லாகுவிடத்தில் அழுது பிரலாபித்து இறைவா நான் செய்த இந்த கொடிய பாவத்தை எனக்கு நீ மன்னிக்க வேண்டும் என்று கண்ணீர் வடித்து இறைவனிடத்தில் முறையிட்டு அவன் தௌபாவை பாவ மன்னிப்பை கோரி கோர வேண்டும் மூன்றாவது நிபந்தனை இந்த பாவத்தை இந்த கொடிய பாவத்தை இனி நான் செய்ய மாட்டேன் என்ற வைராக்கியம் மனத்தின்மை அவரிடத்தில் இருக்க வேண்டும் இந்த மூன்று நிபந்தனைகளோடு தௌபா நடக்க வேண்டும் என்று சரியத்து சொல்லும் ஆனால் சிறிய பாவங்கள் என்ற பட்டியலுக்குள் வரக்கூடிய காரியங்கள் ஒரு சிறிய பாவம் தொடர்ந்து தொடர்ந்து செய்யப்படுமானால் அதுவே ஒரு பெரிய பாவத்தின் தன்மைக்கு வந்துவிடும் என்றும் ஷரியத்தில் ஒரு செய்தி உண்டு ஒரு சிறிய பாவம் அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கப்படாமலேயே அந்த பாவம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குமானால் அதுவே பெரிய பாவத்தின் தன்மைக்கு வந்துவிடும் என்றும் அதற்கு தௌபா தேவைப்படும் என்று நமது பெருமக்கள் நமக்கு நினைவுபடுத்துவார்கள் எனவே சிறிய பாவங்கள் நடக்கிற பொழுதே அவ்வப்பொழுது இந்த சிறிய பாவங்களுக்கான இஸ்துகுபாரை தேடிவிட்டால் அந்த சிறிய பாவங்கள் அடிபட்டு போய்விடும் என்பதை உணர்த்தத்தான் இந்த செய்தியில் நாளொன்றுக்கு நாம் ஒரு நூறு முறை குறைந்தபட்சம் இஸ்துகுபார் தேட வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தினார்கள் முகமது சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் அது ஏதேனும் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து நூறு முறை இஸ்தகபார் தேடுவது ஒரு புறம் இருக்க ஒரு தவறு நிகழ்ந்து விட்டால் அந்த தவறு நிகழ்ந்த உடனேயே இஸ்தகபாறு தேடிவிட்டால் அந்த மூமினுடைய பாவத்தின் பட்டியலில் இந்த தவறு இடம்பெறாமல் மறக்குகள் தவிர்த்து விடுவார்கள் என்று நமது இமாம்கள் நமக்கு சொல்வார்கள் எனவே பிள்ளைகளற்ற குற்றங்கள் அற்ற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இவனுடைய இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு பிழைகள் அற்ற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று விரும்புகிற எம்பெருமானார் முகமது முஸ்தபா செல்லல் நாளை செல்லமுடிய விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஒரு வாழ்க்கை முறை அமைய வேண்டும் என்று வருகிற பொழுது ஒரு வேளை இந்த உலக வாழ்க்கையில் தவறு இழைக்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் அது நம்மிடத்தில் ஒரு பிழை நிகழ்ந்துவிட்டால் அந்த பிழைக்கு உடனடியாக ஒரு இஸ்துகாரை தேடி நாம் அதிலிருந்து ஒரு மீட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு சரியத்து வலியுறுத்துகிறது அது மாத்திரமல்ல நம் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற பல்வேறு கஷ்டங்கள் பலவகை துன்பங்கள் பல வகை துயரங்கள் அந்த துன்பங்கள் துயரங்கள் இடுக்கண்கள் இடையூறுகள் நஷ்டங்கள் அது என்ன வகைப்பட்டவைகளாக இருந்தாலும் கூட இந்த துன்பங்கள் துயரங்களுக்கான காரணங்கள் என்ன என்கிற பொழுது அல்லாஹு தாலா குர்ஹான் ஷெரீஃபில் சொல்லி காட்டுவான் ஃபபிமா கசபத்து ஐதீஹிம் என்று குர்ஹானில் பல இடங்களில் அல்லாஹு சொல்லி காட்டுவான் உங்களுடைய கஷ்டங்களுக்கான காரணங்கள் நீங்கள் படும் துன்பத்திற்கு துன்பத்திற்கான காரணங்கள் நீங்கள் அடையும் துயரங்களுக்கான காரணங்கள் நீங்கள் உங்களுக்கு ஏற்படுகிற தொல்லைகளுக்கான காரணங்கள் உங்களுக்கு ஏற்படுகிற மன வியாகுலங்களுக்கான காரணங்கள் உங்களுக்கு நடக்கிற நஷ்டங்களுக்கு தொழில் நஷ்டங்களுக்கான காரணங்கள் இவைக்கல் இவைகளுக்கெல்லாம் காரணம் நீங்கள் புரிகிற குற்றங்களும் பாவங்களும் தான் என்று குர்ஆன் ஷெரீஃபின் பல இடங்களில் அல்லாஹ சொல்லி காட்டுவார் எனவே நம்முடைய குற்றங்களில் நாம் குற்றங்களிலிருந்து நாம் தவிர்த்து இஸ்தகுபாடு செய்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற இன்னொரு லாபம் நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம் நம்முடைய துன்பங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம் நமக்கு ஏற்படுகிற இடுக்கண்களை நாம் சலாமத்து பெறுகிறோம் நமக்கு ஏற்படுகிற நஷ்டங்களிலிருந்தும் நமக்கு ஏற்படும் மன நமக்கு ஆஃபியத்து கிடைக்கிறது எனவே இஸ்துபார் என்பது பாவங்களிலிருந்து மன்னிப்பு மாத்திரமல்ல கஷ்டங்களிலிருந்து நிவாரணமாகி விடுகிறது துன்பங்களிலிருந்து மீட்சியாகி விடுகிறது துயரங்களிலிருந்து சலாமத்தாகி விடுகிறது இடுக்கன் இடையூறிலிருந்து ஆபியத்தாகி விடுகிறது எனவே இத்தகைய பெரும் பேறு இஸ்தகவார் மூலம் கிடைக்கிறது என்பதை குர்ஆன் ஷெரீஃப் விளக்கி காட்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் விளக்கி காட்டுவார்கள் ஒரு நிகழ்ச்சி நடந்தது இமாம் हसन பஷரி ரதி அல்லாஹு தாலா அணுகவர்கள் தாபியின்களிலேயே மிக சிறந்த உயர்ந்த தாபி என்று பெயர் பெற்ற மிகப்பெரிய மாமேதை நூற்று கணக்கில் சஹாபிகளை சந்திக்கிற வாய்ப்பை பெற்ற ஒரு உயர்ந்த தாபி என்ற சிறப்பு பெற்ற மகத்துவத்திற்குரிய இமாம் ஹசன் பசரி ரதி அல்லாஹு தாலா அணுகவர்கள் ஒரு நாள் தன்னுடைய மாணவர்களுக்கு அவர்கள் போதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி நடத்தி கொண்டிருக்கிற பொழுது தற்செயலாக ஒருவர் வருகிறார் வத்தவர் தனக்கு குழந்தை வாக்கியம் இதுவரை இல்லை என்றும் அந்த குழந்தை பேர் தனக்கு சித்திக்க வேண்டும் என்றும் அந்த குழந்தை வாக்கியம் தனக்கு கிடைப்பதற்காக மகானாகிய தாங்கள் துஆா செய்ய வேண்டும் என்று இமாம் ஹசன் பஷரி ரதியாஹூ அன்போரிடத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கிறார் இமாம் ஹசன் பசரி ரதியல்லான் அவர்கள் அந்த கோரிக்கையை மனப்பூர்வமாக ஏற்று அவசியம் நான் உங்களுக்காக துவா செய்வேன் உங்கள் குழந்தை பேறு உங்களுக்கு சித்திப்பதற்காக பிரார்த்தனை செய்வேன் என்று சொல்லிவிட்டு நான் அதை செய்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும் என்ன என்கிறார் நீங்கள் அல்லாஹவிடத்தில் அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அவருக்கு சொல்லி அனுப்புகிறார்கள் இந்த நிகழ்ச்சி நடந்து சற்று நேரத்திற்கு பிறகு மற்றும் வருகிறார் அப்படி வந்தவர் தனக்கு உள்ள பொருளாதார கஷ்டத்தை வியாபாரத்தில் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை குறித்து வியாபாரத்தில் தனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை குறித்து அதில் தனக்கு ஏற்பட்ட முடக்கத்தை குறித்து இமாம் ஹசன் பசரி ரதி அல்லாஹ் முறையிட்டு தன்னுடைய தொழிலில் தனக்கு ஏற்பட்ட நஷ்டம் நிவர்த்தி அந்த கஷ்டம் தன்னை விட்டும் நீங்கி அந்த சிரமம் தன்னை விட்டும் அகன்று தனக்கு அதில் நல்ல பறக்கத்து கிடைக்க வேண்டும் அதற்காக மகான் அவர்கள் தோஹா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் இமாம் ஹசன் பசரி ரதியுல்லாஹூ அவர்கள் அவருடைய விருப்பத்தை அவருக்கு சொல்லி அவசியம் நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வேன் ஆனால் நீங்களும் ஒன்று செய்ய வேண்டும் என்ன என்கிறார் அவர் நீங்கள் அல்லாஹவிடத்தில் அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் இஸ்துகுபார் தேடுங்கள் என்று இமாம் ஹசன் பசரி ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்களுக்கு அவருக்கு சொல்லி அனுப்புகிறார்கள் இவர் சென்று இன்னும் சற்று நேரத்தில் வேறு ஒருவர் வருகிறார் அவர் வந்து ஒரு புதிய மற்றொரு கோரிக்கையை வைக்கிறார் மாம் அவர்களே என்னுடைய விவசாயத்தில் மிகப்பெரிய பாதிப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது மிகப்பெரிய நஷ்டம் எனக்கு வந்திருக்கிறது நீர்வளம் இல்லாமல் தண்ணீர் போதிய தண்ணீர் இல்லாமல் என் விவசாயம் பாதிக்கப்பட்டு நான் மிகுந்த நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிறேன் என் விவசாயம் வளமாக நலமாக அமைந்து அதில் எனக்கு ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து எனக்கு மீட்சியும் நிவாரணமும் கிடைக்க வேண்டும் தயவு கூர்ந்து தாங்கள் அதற்காக துவா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் இமாம் ஹசன் பசரி ரதியுல்லாஹு அன்பவர்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று உங்களுக்காக நான் அவசியம் பிரார்த்தனை செய்வேன் துவா செய்வேன் என்று கோரிக்கை விட் கருத்தை சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்தில் நீங்களும் ஒன்று செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் நீங்கள் இஸ்தகபாறு தேடுங்கள் என்று அவருக்கும் அறிவுரையும் ஆணையும் பிறப்பித்து அனுப்பி வைக்கிறார்கள் இந்த மூன்று நிகழ்ச்சிகள் ஒன்றன் ஒன்றாக சற்று கால இடைவெளியில் நடந்து முடிகிறது இமாம் அவர்களுக்கு முன்னால் அவருடைய போதனைகளை பெறுவதற்காக அமர்ந்திருந்த அவருடைய அருமை மாணாக்கர்களுக்கு ஒரு சந்தேகம் குழந்தை பேரு இல்லையே என்று வந்து முறையிட்டார் ஒருவர் அவருக்கும் இமாம் அவர்கள் இஸ்தெஹார் தேட வேண்டும் என்று அறிவுரை கூறி அனுப்பினார்கள் தன்னுடைய வியாபாரத்தில் தொழிலில் தனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை கஷ்டத்தை குடித்து முறையிட்டு அதற்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்தார் மற்றொருவர் அவரும் தான் துவா செய்வதோடு அவர் இஸ்துபார் செய்ய வேண்டும் என்ற கருத்தை அவருக்கு சொல்லி அனுப்பினார்கள் இமாம் அவர்கள் மூன்றாவதாக வந்தவர் தனது விவசாயத்தில் தனது வேளாண்மையில் தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை சந்த சிரமத்தை குறித்து சொல்லி மழையின்மையால் ஏற்பட்ட சங்கடத்தை பற்றி சொல்லி தனக்கு அதிலிருந்து மீட்சியும் நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது அவருக்கும் நீங்கள் அதிகமதியம் இஸ்துகுபான செய்யுங்கள் என்று சொன்னார்கள் இமாம் அவர்களே மூன்று பேரும் மூன்று வகையான கோரிக்கைகளை மூன்று வகையான கஷ்டங்களை உங்களிடத்திலே முறையிட்டு துவா செய்ய சொன்னார்கள் அந்த மூன்று பேருக்கும் துவா செய்வதாக வாக்களித்து அந்த மூன்று பேருக்கும் நீங்கள் சொன்ன பரிகாரம் ஒரே மாதிரி பரிகாரம் குழந்தை பாக்கியம் இல்லையா அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இஸ்துகார தேடுங்கள் வியாபார தொழில் நஷ்டமா அல்லாஹ் நீங்கள் இஸ்துகார தேடுங்கள் விவசாய வேளாண் பாதிப்பா அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இஸ்துகார தேடுங்கள் என்று இந்த மூன்று பேருக்கும் ஒரே மாதிரியான பரிகாரத்தை ஒரே மாதிரியான மீட்சி முறையை சொல்லி அனுப்பினீர்களே என்ன அடிப்படை என்று கேட்டார்கள் அவரை சூழ இருந்தவுடைய அருமை மாணவர்கள் இமாம் ஹசன் பசரி ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அந்த அருமை மானவர்களுக்கு ஒரு விளக்கம் சொன்னார்கள் அந்த விளக்கம் என் அருமை மாணவர்களே நான் சொன்னது என் சொய விருப்பத்தின் அடிப்படையில் அமைந்தது அல்ல மாறாக இறைவனுடைய ஒரு திருவசனம் இந்த உண்மையை நமக்கு விளக்கிக் காட்டும் அல்லாஹுத்தானா சொல்லி காட்டுகிறான் அல அல்லாஹு ரப்பக்கும் இந்நஹூ கானா அல்லாஹுவிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் உங்கள் பாவங்கள் அவன் மன்னிப்பான் என்று சொல்லுகிற இறைவன் இதற்கு அடுத்து சொல்லிக் காட்டுகிறான் அப்படி மாவு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும் தகுதியை நீங்கள் அடைகிற பொழுது அல்லாஹுத்தாலா உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தியாக்கும் விதமாக உங்களுக்கு வற்றாது மழையை பொழிவித்து உங்களுக்கு செழிப்பை ஏற்படுத்தி தருவான் என்ற கருத்தையும் உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களை நிவர்த்திக்கும் முகமாக உங்களுக்கு செல்வத்தை தந்து உங்களுக்கு உதவுவான் என்ற கருத்தையும் உங்களுக்கு மக்கள் குறையை நிவர்த்திக்கும் இறைவன் உங்களுக்கு உதவுவான் என்ற கருத்தையும் மது மாத்திரம் அல்ல அல்லக்கும் ஜன்னாத்தின் அன்ஹாரா உங்களுக்கு வளமான நிலங்களையும் செழிப்பான தோட்டங்களையும் வற்றாது ஓடும் ஆறுகளையும் உங்களுக்கு அவன் தந்து உதவுவான் என்ற கருத்தையும் இறைவன் சொல்லிக் காட்டுகிற இந்த வசனத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் இவற்றையெல்லாம் நான் செய்வேன் என்றுதானே அல்லாக சொல்லி இருக்கிறான் அதனால் நானும் சொன்னேன் இந்த கஷ்டங்கள் நஷ்டங்களுக்கான துன்பங்களுக்கும் துயரங்களுக்குமான காரணங்களிலே பிரதான காரணம் மனிதன் செய்கிற பாவங்கள் மனிதன் செய்கிற குற்றங்கள் அவன் இளைக்கிற பிழைகளும் குற்றங்களும் தான் அவனுக்கு துன்பத்தை உண்டாக்குகிறது என்று சொல்லுகிற இந்த வசனமும் இந்த உண்மையை தெளிவுபடுத்தி காட்டும் எனவே நம்முடைய கஷ்டங்களுக்கான காரணங்களில் நாம் அடையும் துன்பங்களுக்கான காரணங்களில் நமக்கு ஏற்படுகிற பாதிப்புகளுக்கான நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கிடைக்காமல் தடைபட்டு போய்விடுவதற்கான காரணங்களில் பிரதான காரணம் நாம் செய்யும் குற்றங்கள் பிழைகள் பாவங்கள் இறைவன் பொருந்தாத இறைவன் ஏற்றுக்கொள்ளாத இறைவன் விரும்பாத அவன் அங்கீகரிக்காதவற்றை நாம் செய்கிற பொழுது சொல்லுகிற பொழுது கேட்க பொழுது பார்க்கிற பொழுது அவற்றை குற்றவாளி ஆகிவிடுகிறோம் மீட்சி பெறுவதற்கு இருக்கிற ஒரே வழி அவன் நமக்கு குறித்து காட்டிய பெருமானார் அறிவுறுத்தி ஆணைகளை பிறப்பித்தது போல அல்லாஹுவிடத்தில் நாம் எந்த அளவிற்கு அதிகமதி மன்னிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அல்லாக நாம் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பாவமற்ற ஒரு நிலை பாட்டை அடைந்து விட்டால் அவனுடைய உகப்பான அடியார்களாக நாம் ஆகிவிடுவோம் அவன் உகப்பான அடியார்களாக ஆகிவிடுகிற பொழுது நமக்கு தேவையானவற்றை தருவான் குழந்தை பாக்கியம் இல்லையா என் அடியான் பாவமற்ற என் அடியான் குழந்தையின்றி அவன் இயங்குகிறான் எனவே குழந்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான் என் பாவமற்ற அடியான் தொழிலில் வியாபாரத்தில் கஷ்டம் நஷ்டம் என்று துன்புறுகிறான் அவன் துன்பம் துடைக்க வேண்டும் என்ற இறைவன் அதிலிருந்து அவனுக்கு மீட்சியை பறக்கத்தை கொடுப்பான் அதுபோல் கஷ்ட நஷ்டங்கள் வியாதிகள் துயரங்கள் என்று வருகிற பொழுது அதிலிருந்து மீட்சி பெற வேண்டும் என்று ஷிஃபாவையும் சிகத்தையும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் இறைவன் வழங்குவான் என்ற கருத்தை விளக்கும் முகமாக பல்வேறு விளக்கங்களை சொன்னார்கள் இமாம் ஹசன் பசரி ரதி அல்லாஹு தாலாபவர்கள் எனவே அல்லாஹுவினுடைய விருப்பம் தன் அடியான் வனாக இருக்க வேண்டும் என்பது தன் அடியான் குற்றமற்றவனாக இருக்க வேண்டும் என்பது தன் அடியான் பிழை இருக்க வேண்டும் என்பது தன் அடியான் பாவமற்றவனாக இருக்க வேண்டும் என்பது ஒருவேளை பாவம் என்று நடந்துவிட்டால் குற்றம் என்று நடந்துவிட்டால் பிழை என்று நடந்துவிட்டால் தவறு என்று நடந்துவிட்டால் உடனடியாக பரிகாரம் செய்யும் விதமாக இஸ்துபார் தேடி அதற்கு உடனடியாக பரிகாரம் செய்யும் விதமாக தவுபா செய்து அந்த குற்றத்திலிருந்து பாவத்திலிருந்து விரும்புகிறான் அப்படி விடுபட்டு என் அடியான் குற்றமற்ற அடியானாக என் அடியானை பார்க்க அல்லாவுக்கு ஆசை பிழையற்ற அடியானாக இருக்க வேடியானாக அடியானை பார்க்க அல்லாவுக்கு ஆசை தவறற்ற அடியானாக அடியானை பார்க்க அல்லாவுக்கு ஆசை பாவங்களற்ற அடியானாக அடியானை பார்க்க அல்லாவுக்கு ஆசை அந்த ஆசைப்பட்ட அடியானாக அல்லா அந்த அடியான் திகழ வேண்டுமானால் அதற்கு வார்த்தை சாலிஹே என்ற வார்த்தை அதை அல்லாஹ் இன்னும் அவருடைய அன்பும் அல்லாஹிவின் நெருக்கமும் நபிகள் நாயகம் நெருக்கமும் அல்லாஹிவின் நல்லடியார்களுடைய நெருக்கமும் நபிகள் நாயகம் வழி வாழ்ந்த நல்லடியார் நெருக்கமும் நேசமும் நமக்கு இருக்க வேண்டும் என்றால் அது மாத்திரமல்ல இறைவனுடைய மிக முக்கபான மலக்குகளுடைய நெருக்கமும் நமக்கு இருக்க வேண்டும் என்று வந்தால் நாம் குற்றமற்ற வாழ்க்கைக்கு உரியவர்களாக நாம் ஆக வேண்டும் குற்றமற்றவர்களாக இருப்பதற்கு நாம் ஒன்றும் மகான்கள் அல்ல ஆனால் அதே நேரத்தில் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒருவேளை நம்மிடத்தில் தவறு நடந்துவிட்டால் குற்றம் நடந்துவிட்டால் பிழை நடந்துவிட்டால் தவறுகள் பாவங்கள் நடந்துவிட்டால் உடனடியாக பரிகாரமாக நாம் தௌபா செய்து வேண்டும் அதற்கு இஸ்தகுபாறு செய்ய வேண்டும் அதற்குத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாலே செல்லும் ஒரு அன்றாட வழக்கமாக ஒவ்வொரு நாளும் இரவிலும் பகலிலும் நூறு முறையேனும் குறைந்தபட்சம் அல்லாஹு விடத்தில் இஸ்தகுபாறு தேடும் ஒரு நடைமுறை வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுத்தந்து சென்றிருக்கிறார்கள் எனவே நாம் அதிகமதிகம் இஸ்தகுபாறு தேடுகிற பொழுது அதிகமதிகம் அல்லாஹு விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிற பொழுது அதிகமதி அதிகம் அல்லாவிடத்தில் நாம் விளை பொறுக்க தேடுகிற பொழுது ஒருவேளை நம்மிடத்தில் அல்லாஹு காப்பாற்ற வேண்டும் பெரிய பாவம் என்று ஏதேனும் நடந்துவிட்டால் உடனடியாக அல்லாஹ் உரிய ஷருத்துப்படி உரிய நிபந்தனைகளின்படி அந்த பாவங்களுக்கு தௌபா செய்து நாம் மீட்சி பெற்று விடுவோமானால் நிச்சயமாக அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்கள் கூட்டத்தில் நமக்கும் ஒரு இடம் உண்டு என்பதில் ரெண்டுபட்ட கருத்துக்களோ ரெண்டுபட்ட செய்திகளோ இருக்க முடியாது அல்லாஹு சுபகானுவ தாலா வாழ்க்கைக்கான நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக இப்ராஹிம்இப் அதுகம் ரதி அல்லாஹூ தாலா அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனைகளில் ஒன்றை அதிகமதிகம் இப்படி ஒரு பிரார்த்தனை செய்வார்கள் என்ற வரலாறு குறித்து காட்டுகிறது அல்லாஹூ மன்கு அத்திக்கு இல அசிதாத்தி இறைவா உனக்கு மாறு செய்யும் கேவல நிலையிலிருந்து இழி நிலையிலிருந்து என்னை மீட்டெடுத்து உனக்கு வழிபட்டு நடக்கும் கௌரவ கௌரவ நிலைக்கு என்னை நீ கொண்டு சேர்ப்பாயாக என்று இமாம் இப்ராஹிம் இபுன் அதிகம் ரதி அல்லாஹூ அல்லாகுவிடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள் நம்முடைய மகான்களும் இந்த பிரார்த்தனையை குறித்து அதிகமரிகம் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அல்லாஹு சுபகான அவனுக்கு பாவம் செய்யும் இழிய நிலையில் இருந்து நம்மை மீட்டெடுப்பானாக அவனுக்கு வழிபட்டு நடக்கும் நெல்லடியார்கள் என்ற கௌரவ நிலைக்கு நம்மை அவன் உயர்த்தி செல்வானாக பாவமற்ற வாழ்க்கையை வாழ்க்கும் நசீபை அவன் நமக்கு தந்து அருள் புரிவானாக பாவமற்ற வாழ்க்கையை வாழும் வாய்ப்பை நமக்கும் அந்த நமக்கும் அவன் ஏற்படுத்தி தருவானாக அவனுக்கு நல்லடிகாரர்களாக வாழ்ந்து நல்லாமல் செய்யும் நசீப் உள்ளவர்களாக இறைவன் இருந்தாலும் கூட நாள் ஒன்றுக்கு தவறாமல் பெருமான நடைமுறை கடைபிடிக்கும் விதமாக இஸ்துபாரை அதிகமதிகம் செய்பவர்களாக அவசியப்பட்ட நேரங்களில் அத்தகைய நிலைப்பாடு உடையவர்கள் அதிக அதிகம் தௌபா செய்பவர்களாக அமைந்து நாம் அல்லாஹவிடத்தில் பாவ மன்னிப்பை பெறுவோம் பாவ மன்னிப்புக்கான கோரிக்கைகளை வைத்து அவனிடத்தில் நமது பாவங்களுக்கான மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருப்போம் இறைவன் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பானாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக நம்முடைய பிழைகளை மன்னிப்பானாக நம்முடைய தவறுகளை மன்னிப்பானாக குற்றங்கள் பிழைகள் தவறுகள் பாவம் பாவங்கள் அற்ற வாழ்க்கை வாய்ப்பை நமக்கு இறைவன் ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் யா ரல் ஆலமீன் வசல்லாஹு அலாசிதீன் ஆ முஹம்மதீன் ஒ ஆலிஹி ஒசபிஹி மின்